கிருஷ்ணனாக போர் யார் என்ன பரபரம்தான் அவருக்கு நமஸ்காரம் என்று ஆரம்பிக்கிறார் கீதாச்சாரத்தாலா கீதை என்று சொன்னால் பல்வேறு கீதைகள் உள்ளன அதில் பகவத்கீதை பகவானாலே கணவரான் சொல்ல படத்தான் பிரபமா கீதை என்று சொல்லவே வழங்க பார்வையா தியாகராஜ் பாதர் அந்த காலத்தில் பாகரம் பேர் ீதை தேவி கீதை கீதை இருக்கின்றன கீதை கீதை என்ன சொல்லுதல் வாக்கியம் அர்த்தம் பகவான் சொல்லப்பட்டதுனால பகவத்கீதை வாக்கியம் அர்த்தம் ராமிருஷ்ணர் சொல்றார் கீதா கீதா அப்படின்னா தாகி தாகி என்று தியாகி தியாகம் பண்றதுன்னு அர்த்தம் அப்படின்னு அவரு அர்த்தம் பண்றாரு அது கீதையுடைய சாரம் சாரம் கருத்து அந்த கருத்தை தாலாட்டு பிரதிபந்த பிரபந்தமாக சொன்னார் தொண்ணூற்றி ஆறு வகை பிரபந்தங்கள் உள்ளன தமிழில் அந்த தாலாட்டு பிரபந்தம் ஒன்று தாலாட்டன்னாக தாளன்னா நாற்பது ஒரு பேர் உண்டு அதை ஆற்றுறது இதே தாலாட்டன் பேர் அப்படி அதன் மூலமாக அத்வைத கருத்தை இங்கே பிரதிபாதிக்கிறார் பௌத்திகை துவைதத்துக்கும் பொருந்தும் அத்யத்துக்கும் பொருந்தும் ஆனால் அதேம்தான் கொள்ளணும் இங்கே அப்படி அதேத்துக்கு உடன்பாடாக இந்த சாஸ்திரம் செய்திருக்கிறார் செய்த ஒரு பெயர் வேங்கடநாதன் பேர் அதே சிறப்பாயிரத்தில் அவருடைய சீரோ நல்ல பிற்காலத்தில் வந்தவர்களோ சேர்த்துருக்காங்க சிறப்பாயிரம்னு அதுதான் தானாக பாடினா பாயிரம் அடுத்தவங்க பாடினாக்க சிறப்பாயிரம் ஆயிரம் முகத்ததாக அகன்ற அகன்றது ஆயினும் பாயிரம் இல்லை பலவர்கள் இல்லை நல்லூர மாடக்கு சித்திரமும் மாநகர் கோபுரமும் ஆடமை தோல் அல்லார் கனியும் நாடிதுரை ஐதுரையா வைத்தார் அப்படின்னு ஒரு பாட்டு வரும் நல்லூரில் எப்படி நகரம் சித்திரங்கள் இருக்கணும் மாடத்து மாடம் சித்திரம் இருக்கணும் நகரம்னா கோபுரங்கள் இருக்கணும் ஆடமையை நல்லா இருக்கி அணி தோல்னால் நான் நாட்டியமான பெண்கள் நகையில் இருக்கணும் இன்றைய சகா இருக்கணும் இல்லைன்னா நாட்டியம் சிரமிக்காது அதாவது அந்த அலங்காரம் ஒப்பனை அப்படின்னா அப்படி அந்த அலங்காரங்கள் இல்லைன்னு சொன்னாக்கா நாட்டியம் அந்த பெண்ணுக்கு சிறக்காது அதுபோல் சாஸ்திரம் சொன்னால் பாயிரம் இருக்கணும் பாய இல்லைன்னா சாஸ்திரம் ஆகாது நூல் செய்த பிறகு நூலிலே அதிகாரியை பிரவர்த்திக்கிறது அதாவது படிக்கிறதுக்காக அறிமுகப்படுத்தியதுக்கு அதுக்கு பாயிரம் வேணும் இது அனுபவம் சாட்டியம்னு சொல்லுவார்கள் இல்லை பின் செயற்கைன்னு சொல்லுவார்கள் இந்த காலத்தில் பின் சேர்க்கைன்னா பின்னால் சேர்த்து போடுறாங்க தான் பின் சேர்க்கை அப்படி பாடுறது உண்டு அல்ல முன்னாலேயே பாயிட்டு போனாலும் சரி ஆகவே பாயிரம் என்பது பாய்ந்து இருப்பதுனால பாயிரம்னு பெரும் நூல் புறா விரைவு இருக்கும் கருத்து நூல் முழுமையும் அந்த உள்ள கருத்துக்களை இந்த பாயிரம் சேர்ப்பாங்க பாயர் சொல்லப்படுது நூல் புறா பறவை இருக்கும் அதாவது பாயிரம் அல்லது முன்னுரை நூலுக்கு முன்னால் சொல்லுவாங்க முன்னுரை அணிந்துரை நூலுக்கு அளவு செய்வதனால அணிந்துரை இப்படி செல்லப்பட்ட பல பாயிரம் அணிந்துரை முன்னுரை இதெல்லாம் ஒரு பொருள் சொட்டுன்னு சொல்லுவார் ஆகவே இதில் தான் செய்த பாயிரம் அடுத்தவர்களால் செய்யப்படுமையானால் அது சிறப்பு பயிரம் பெறும் இப்படி ஒரு சிறப்பாயிரம் பண்ணியிருக்காங்க சிறப்பாயிரத்தில் நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா அதிகாரியுடைய சம்பந்தம் பயன் நாளியும் சொல்லி நூல் செய்தவரை சொல்லி நூலி சம்பந்தத்தை இதெல்லாம் காட்டணும் அது இதில் காட்டியிருக்காங்க மாதையர்கோல் மாதை என்று சொல்லக்கூடிய ஒரு ஊர் அதுக்கு ஊர் தலைவனாக இல்லை ராஜனாக சிட்ட இருந்திருக்கலாம் கோலன்னு சொல்லியிருக்காங்க மாதையர்கோல் அவர் எப்படிப்பட்ட பிராமணன் வேதனாவில் வாய் வாயை பார்த்தாலும் வேதனை படிச்சுட்டு இருந்தான் அவளை படி பெரிய மிகுந்த படிப்பை சாமானியம் மதிர்கோல் வேதனாவில் வாய் உள்ளவர் அவருக்கு பேர் வேங்கடநாதன் பேர் வைத்த சம்பிரதாயத்தில் இருந்தாலும் கூட அத்வைதி ஏற்றுக்கொண்டவர் சைவத்திலிருந்து அத்வைதி போலாம் வைத்தவத்தை அத்வைதி போலாம் அவர் என்ன பண்ணார் வாய் வேங்கடநாதன் காதை காதை காதை என்ன உள்ளுதுன்னு அர்த்தம் கொள்ளுதலை பொருந்துவதற்காக அதாவது யுத்தம் செய்வதற்காக அர்த்தம் அர்ஜுனன் பார்த்தனுக்கு சொல்லப்பட்டது கண்ணன் அருள் கீதை கண்ணபுரா யுத்தகலத்திலே முதல் நாளில் யுத்தம் செய்யும் பொருட்டு சுதர்மத்தை செய்யும் பொருட்டு செய்தார் அருள் செய்தார் அருள் கீதை அதை அதனுடைய சாரம் கருத்து அந்த உயர் தாலாட்டாக தொண்ணூத்தாறு வகை பிரபந்தங்களிலே மேன்மையானது தாலாட்டின் வேறு தாலாட்டாக யாரும் தெளிவுற யாரும் கருத்துயர் தீர்ந்து கதியெய்த கட்டுரைத்தான் கருத்துயர் கருன்னா கர்ப்பவாசம் அது துன்பம் ஐந்து துன்பம் சொல்லப்பட்டிருக்கு கர்ப்பாசப்பை உறுத்தல் அதில் ஜலம் உகரித்தல் பெருசு வாயினாலே உதிராக்னியால் வேவுதல் பிருஷாவே தள்ளு தள்ளுதல் முறித்து தள்ளுதல் அப்புறம் ஜோனி துவாரத்தை நெருக்கொண்டல் இந்த ஐந்து துன்பங்கள் கர்ப்பாசத்திலே இருக்கு எல்லாருக்கும் அது எப்படி இருக்கும் கர்ப்பாசமே உருத்தல் சாக்களை கட்டி சமுத்த அப்படி இருக்குமா கர்ப்பத்தில் இருக்கும் போது யாருக்கா ஞாபகம் இருக்க எப்படின்னு சொன்னால் அதுக்கு காரணம் சொல்கிறார் பின்னால் சொல்கிறார் மறந்து போதும் காரணம் சொன்னாங்க கர்ப்பாசம் உருத்தல் அது ஜலம் பொருத்தல் அந்த சாக்கில் கட்டினால அதில் தண்ணி உள்ள பண்ண எப்படி இருக்கும் போது சிணம் இல்லை அப்படி போல் தாயினுடைய குளிக்கிற தண்ணி சாப்பாடு தண்ணி எல்லாம் ஊருகிதான் போகுது அப்புறம் உதராகினால் வேவுதல் ஜாராகினால் தைக்கப்படுது எப்படி இரும்பு கடாரத்தில் போட்டு வறுத்தே போடு அப்படி இருக்கும் அந்த குழந்தைக்கு அப்புறம் மலை உச்சி என்ற அணை குப்பை தலைமை எப்படி இருக்குமோ அப்படி போல பிரசோத வாயில் முருத்தி அழுதான் பிறக்கிற சமயத்தில் அது கீழே எப்படி விழுகுது இந்த கரும்பு ஆற்றாங்களே அந்த சந்துக்குள்ளே கரும்பு விட்டு கசக்கி பிடிக்கிற மாதிரி எழுந்து வரது நெருக்குண்டு அப்போ செத்து போன பேனமாரி இவ்வளோ மறந்து போதும் அதுதான் எல்லாம் மறந்து போகுது நம்ம கூட கஷ்டம் மறந்து போதும் இல்லை புலியாக மாயானது மூடிக்குது வந்து ஞானம் வராமல் தடுக்குது அந்த சமத்தில் குழந்தை அழுதுன்னா இவங்கலாம் சிரிக்கிறாங்க அழுகுலன்னா இவங்கெல்லாம் அழுகுறாங்க இவங்க அழுகுறாங்க அதை அழுது இவங்க சிரிக்கிறாங்க வேடிக்கை பாருங்கள் சிரிக்கிறாங்க அந்த கரும்பு ஆலையில் நெருக்கொண்டு சக்கரவரி சாதராக போகிற மாதிரி நெருக்கொண்டு வந்தால் நல்லா போயிடுதான் அந்தீங்க இல்லை ஞாபகம்லாம் போயிடுமா மூச்சு மூச்சு மேலே உள்ளே ஓடிக்கிட்டு வெளியும் அப்படின்னு சொல்லப்படுது அதனால இந்த ஐந்து துயருக்கே கருத்துயர் இது இல்லாமல் போகிறதுக்காக பிறப்பில்லாமல் போகிறதுக்காக இதே கட்டுவரை தரம் யாருக்கு யாரும் பண்ணார் யார் மன்னால் ஒற்றுமை மத்தியமன் மந்தன் மத்தியமன் தீவிரம் தீர்வுன்னு சொல்லக்கூடிய சகல அதிகாரம் அர்த்தம் கரு துயர் தீர்ந்து எய்த அப்போது நீங்கி போகிறதா என்ன லாபம் சொல்றதுக்கு பரமானந்த பிராப்தி உண்டாது முத்தின்னு அர்த்தம் கதி வழியை கட்டுரை சொல்லப்படுது அதனால அதிகாரி நாலு அதிகாரிகளும் எல்லாம் மந்தன் வச்சுட்டாலும் சரி பயன் அதிகாரிக்கும் பயனுக்குள்ள சம்பந்தம் யாரும் கருத்து யார் தீர்ந்து கதி கட்டுரைத்தான் சம்பந்தம் கட்டுரைத்தான் சகல அதிகாரிகளும் கருத்துல இருந்து கட்டுரைத்தான் அப்புறம் அதிகாரிக்கும் பயனுக்கு சம்பந்தம் அதிகாரி விஷயத்துக்கு சம்பந்தம் அந்த கண்ணன் அருள் கீதை கருத்து கீதை கருத்து இருக்க சாரம் அதான் விஷயம் அதிகாரிக்கு அந்த கருத்து தெரிஞ்சுக்கணும் அதனால அந்த கருத்து கட்டுரைத்தான் அதனால அதிகாரிக்கும் விஷயத்துக்குள்ள சம்பந்தம் விஷய விஷய சம்பந்தம் விஷயத்துக்கு நூலுக்குள்ள சம்பந்தம் இந்த நூல் பிரம்ம ஜீவர்ம யாகத்தில் சொல்லுது அதனால இது நூலுக்கும் விஷயத்துக்குள்ள சம்பந்தம் விசய விஷயபாவ சம்பந்தம் இப்போ அதிகாரிகள் விசாரம் பண்ண யோகா இருக்காங்க அதனால யாரும் கருத்து தேர்ந்து எத கதி கட்டுரைத்தாலாம் கருத்து கத்தவிபாவ சம்பந்தம் விசாரம் செய்யக்கூடிய கர்த்தாவும் விசாரம் செய்யக்கூடிய கருத்துவமும் இருக்கிறது அப்புறம் ஜனக ஜன்னியபாவ சம்பந்தம் அது விசாரம் செய்யறதுனால என்னாவது ஞானம் உண்டாகுது ஜனகம் என்ன உற்பத்தி ஆகிறது ஜன்னியம் என்ன உற்பத்தி ஆனது விசாரம் ஜனகம் ஜன்னியம் ஞானம் அது இந்த பாட்டில் அடக்கி சொல்கிறார் அதிகாரி விடயம் சம்பந்தம் பயன் நூலாசி நூல் பெயர் நூலாசிரியர் இவ்வளோ ஒரு பாட்டில் வச்சுருக்கார் ஆகவே தாளாட்டு என்னால என்ன அர்த்தம்னா நாக்காட்டு இந்த நாக்குக்கு தால் என்று பெயர் உண்டு இது ஆட்டுறது இது என்ன ஆட்டுறதுனால என்ன கருத்துன்னு சொன்னா ஆராரோ ஆரீரே ஆராரோ ஆரீரோ ஆயா அப்படின்னு ஆட்டுவாங்க இப்பெல்லாம் ஆட்ட தெரியாது சினிமா பாடுதான் பாடுவாங்க அந்த பாருங்க வலுவான பல்லுக்கடையில் வலுவில்லாத எலும்பில்லா நாக்கு விவகாரம் வாக்குந்திரியமும் சிங்கந்திரியமும் வே விவகாரம் பண்ணுது அப்படி போல் இந்த உலகமானது மாயி மாயா காரியம் உடையுது அதில் உன்னை எப்போதும் கெடுக்க பார்க்குது பந்தத்தை உண்டாக்க பார்க்கும் இனி ஒட்டு ஒட்டாமல் தாவிலே தண்ணீர் போல் வாழணும் அதனால் இந்த நாக்கு போல் இனி ஒட்டாம் வாழ்வாயாக ஆகி ஆய்ந்து பார்ப்பாயாகனு அர்த்தம் ஆராய்ச்சி பண்ணுவாயாக ஏ உடந்தையே இந்த இடையில் முன்னையே யாரோ இப்போ குழந்தை இன்னும் பின்னாலே யாரோ தெரியாது இடையில் வாழ்க்கை வாழ்க்கை எப்படி இருக்கணும் சம்மந்தம் இல்லாமல் இருக்கணும் தமிழில் தென்னீர் போல் சகத்தோட கூடி வாழ அப்படி இருக்கணும் அப்படி வாழ்வதற்கு நீ ஆராய்ச்சி பண்ணி வரையும் என்று சொல்கிறதாக இந்த தாலாட்டு சத்தம் அமைந்திருக்கு ஆகவே அதுபோல் இங்கே இந்த நூலை படித்து பார்க்க போகுது விசாரித்து பார்க்க போது ஆராய்ச்சி விசாரமரணம் இது விசார ஜன்னும் உண்டாகும் அதனாலதான் எப்படி சொல்லுங்க இல்ல வேத காலத்துல ரசி அப்படிதான் பாடுவாங்களே மதாசாலா மதாலசா ஒரு பெண்ணுதான் ஏன் குழந்தையே நீ சச்சியானந்தபுரமும் இன்னைக்கு குழந்தை அல்ல நீ சச்சிதானந்த புறமும் சுரமாக இருக்கிறாய் இப்போது உண்மை சுவர்பும் அதுவாக இருக்க குழந்தையாக பொய்யாக தோற்றுகிறாய் ஆகவே நீ இனிமேல் செய்து ஞானம் இப்படி தாராட்டுவாள எப்படி அந்த குழந்தை அந்த அம்மா அப்படி தாராட்டுதான் ஆகவே இதெல்லாம் விவேகம் உள்ளவர்களுக்குள்ள விவகாரங்கள் ஐவேகளுக்கு அது சனிய பிடித்தி பிறப்போம் பிறந்த அப்பொழுதே பிறவாத பெஞ்சனை அறிந்தே அவளப்பரப்பி அறுத்தி விடுவோம் அறுத்தி விடுவோம் என்று எண்ணி எண்ணி அறுத்திடுவோம் அறிந்தே அவளை அறுத்தி விடுவோம் பாட்டு பிறந்தவொழுதே பிறவாத பிஞ்சகனை அறிந்தே அவளப்பிறப்பை அருந்திடு வேதாகமும் தெருண்டே வேதாகமத்தை எல்லாம் படித்து பிறப்பிறப்பை குரு அடைந்து நீக்கிடுவோம் என்று எண்ணி இருக்கும் அந்த குழந்தை இடற்பிறப்பை கர்ப்பாசியப்பை போதும் சொன்னார் பிறக்கும் போது ஐந்து துயர் சாகம் போய் எட்டு துயரும் சொல்றார் பரணமாகிய பெண்டிரும் சுற்றமும் பண்டு தங்க ஏற்ற இரணமானவை கொண்டிடையோரை விட்டிடாதியம் விட்டு எம்பிடாதியவனே மரணவேதனை யாவரால் அறியலாம் மயங்கியும் புலனந்த கரணயாவையும் கலங்கிட வருந்துயர் அந்தோ கடவுளை அறியிருப்பான் அப்படினா எழுத்து யாரால் அறிய முடியும் மரண அறியலாம் அப்படிங்கிறார் அது எடுத்து துன்பம்னு சொல்லுவாங்க எடுத்து துன்பம்னா மன ஒரு உத்தேசமாக சொல்றது கடுமையான துன்பம்னு அறுத்தவன்தான் ஆகவே அதன் துன்பத்து விளக்கன்னு சொல்லுவாங்க எடுத்து துன்பத்து விளக்கன்னு கடவுளே அருகிருப்பார் அவ்வளவு துன்பம் பொறிகளி அறிவழிந்து மரண வேதனைகள் அப்ப சாகர சமயத்தில் புலன்களுக்கும் இந்திய அந்த சம்பந்தம் எல்லாம் போயிருந்தான் பொறிகளங்கி நெறிமையங்கி அறிவெளிந்திட்டு ஐமேழுந்தி அப்படின்னா கவ மேல வந்திருக்கும் அறிவெளிந்திட்ட போது அஞ்சேல் என்று அருள் செய்வான் அமரும் பயப்படாதே நான் இருக்கேன்னு சொல்லுவாராம் பகவான் அடிப்பட்டவர் திருவையாறு இருக்காராம் கோயில் சிறப்பு சொல்ல அலமந்த போதாவி முளவென்று அதிர் அலமந்த போதா சிலமந்தி அலமந்தி மரமேறி முயல் பார்க்கும் திருவையாறு இடி இடிக்குமா அப்பமா மரம் வளம் வந்து மடவார்கள் நடமாட நடமாடு வாங்கலாம் அந்த ராசிகள் மேலடிக்கிறாங்கல்ல இடிந்து போல இருக்கேன் மலம் வரும் போல இருக்கே அது மரமேறு மேலவங்க இருக்கேன் பார்க்குமா அப்படிப்பட்ட வேடிக்கை வினோதங்கள் உள்ளே ஊரான அப்படிங்கிற அப்படியே அது புலனெந்தும் பொறிகளங்கி நெறிமையங்கி அப்படின்னா சாகும்போது எல்லாம் வாங்கி போயிருமா ஆகவே கருத்துயர் தீர்ந்து எய்த கதி கட்டுரைத்தான் என்று சொல்லி முடிக்கிறார் ஆகவே மாதையர் ஹோன் வேதனவில் காதை உரப்பார்த்தனுக்கு கண்ணனருள் இதை கருத்துயர் தாளாட்டாக கட்டுரைத்தான் யாரும் கருத்துயர் தீர்ந்தெய்த கதி அது முன்னல கருத்து உயர் தாளாட்டாக தாற்பயத்தை மேலாக சொன்ன கரு கருயர் கர்பாசியத்தில் வரக்கூடிய துன்பம் அதிகாரிய சம்பந்தம் பயன் சொல்லியிருக்கார் பெயர் பெயர் நூலாசிரியர் பெயர் அடிப்பட்ட அவர் ஏன் பண்ணார் சொல்லப்படுகிறது அவருக்கு ஒரு மகள் உண்டாம் அது மகள் விதையாக போச்சா இளம் வயசுலேயே அந்த மகள் ஒரு குழந்தை இல்லாமல் போச்சேன்னு துக்கப்பட்டதான் குழந்தை பிறந்து புரிஞ்சு தானே பரவாயில்லை துக்கப்பட்டுகிட்டே இருந்தது தான் சரி இன்னும் இவளுக்காக சுருக்கி தாளாட்டாக பண்ணாரான் அந்த தாராட்டி பிறப்பிணா கொஞ்சம் கிருஷ்ணன் பாதியை தொட்டில வச்சு இதை பாடி தாராட்ட அப்படி தாலாட்டும் என்ன சொல்கிறது சீரம் பரமா தேயாருள் செய்ய பெறாரும் தேதிகனாய் பெருமானே வந்தவரோ வந்தவரோன்னா வந்தவர் இவரே நான் அர்த்தம் பண்ணிக்கணும் யாரு குழந்தை இருக்கு அதுதான் கண்ணப்பன அந்த வந்தவர் இவர்தான் அப்படின்னு அர்த்தம் பண்ணும் இப்படி பல முறை பாடி பாடி குழந்தை ஆயிடுச்சாம்பே அப்படின்னு இந்த நூல் உண்டாத காரணம் மகள் தான் காரணம் மகளுடைய துன்பத்தை போக்குறதுக்காக நூல் செய்து கொடுத்தார் என்று சொல்லப்படுகிறது இது அத்வைதாஸ்திரத்தில் மிகச் சிறந்த மிக சுருக்கமான சாஸ்திரம் அதனால விளக்கமான சாஸ்திரம் அதுக்கு காப்பு நூல் செய்த மங்களம் செய்யணும் மங்களம் செய்யறாங்கன்னாக்க அது நாசுகூல் சொல்லுவார்கள் இந்த காலத்தில் நூல்லாம் அப்படியே செய்கிறாங்க நாசுகூல் தான் வச்சிக்கணும் அல்லது நூல் நாசிகள் இல்லாதார்கள் செய்யணும் நாசினார்களாம் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும் ஆக இந்த நூல் தடையின்றி உண்டாகிறதுக்கு காப்பு செய்யணும் தடைகள் என்ன பாவங்கள் முடிஞ்சவங்க சேர்ந்த பாவங்கள் தடை ஒண்ணும் தடைகள் போக்குறதுக்கு பக அனுக்கிரம் வேணும் விக்னத்வம்ச வியாபாரத்துக்கு மங்களம் அல்ல வேறு விக்னத் துவம்சம் தடைகளை போக்கக்கூடிய நாசம் செய்யக்கூடிய வியாபாரம் அதாவது அந்த விவகார தொழில் அது மங்களம் எது சுகத்த கொள்கிறோ அது மங்களம் வேறு மங்களம் என்ப மனைமாற்றி மற்றதன் நன்கள் மக்கள் பேரினர் மக்கள் தான் நல்ல மக்களின் நன்மக்கள் பேரினர் மங்களம் வீட்டு குடும்பத்துக்கு கெட்டமங்கல் பிறந்தால் அத்துவந்தா கொடுக்கும் ஆகவே மங்களம் செய்யணும் அந்த மங்களம் ஆஸ்காரூப மங்களம் ஆஸ்கார் ரூப மங்களம் ஒருத்தன் விசேஸ்வரூப மங்கலம் என்று மூன்று தான் பிரிக்கிறார்கள் தமிழில் பொருளியர்வு கூறல் அப்புறம் அதாவது ஆசீர்வாதம் பொருளியர்வு கூறல் என்னென்ன வாழ்த்து வணக்கம் வாழ்த்து வணக்கம் விழுப்புக்கூரல் என்று மூன்று விதமாக சொல்லுவார் இந்த இது கருத்தில் வைப்பாங்கிறதுனால இது வாழ்த்து இல்லை வணக்கு தான் இல்லை வணக்கம் சொல்லப்படுது மனதினால தியானிக்கிறேன் அல்லது வைக்கிறேன் என்று சொன்ன கருத்தில் திரிக்கிறனால நமஸ்காரம் செய்கிறேன் என்று சொல்லப்படும் பெருமையை மட்டும் சொல்லி விட்டுட்டாக்க குரல் அதாவது சிறு சேசிரி குரல் அம்பளமான அடியினை தொழுவார்க்கு இன்பம் வீடு எழுதியில் வருவேன் அப்படின்னா நடராஜ பெருமான தொழுதாக சுலமாக முத்தி கிடைக்கும் இப்படி பொதுவாக சொன்னார் ஒழியா அத்தை நடராஜபுரிய நமஸ்காரம்னு சொல்லலை அவர் முத்தி கொடுக்கணும்னு கேட்கவும் இல்லை தன் போட்டோ தன் சிசைகள் பொருட்டோ ஒரு கோரிக்கை இருக்குமே அது ஆசியாத மங்கலம் அது வாழ்த்துன்னு போயிருந்தாலும் இல்லை ஆகவே இதில் கருத்து அதாவது கருத்து வைப்பான்னு சொல்கிறதுனால நமஸ்காரமாக நாகரணம் இந்த பாட்டில் ஐவகை பொருளும் ஐந்து ஐந்து வகையாக இருக்கிற பொருளான சொல்கிறான் என்ன அஞ்சு அஞ்சு இருக்குது கருமே ஞானேந்திரியங்கள் அஞ்சு வாய்க்கள் அஞ்சு கருமேந்திரியங்கள் ஐந்து பூதங்கள் ஐந்து அப்புறம் விஷயங்கள் அஞ்சு ஆக அஞ்சு அஞ்சு இருபத்தி ஆச்சு ஆக ஐந்து ஐந்தாக சொல்லப்பட்ட கூட்டம்னு அர்த்தம் மனம் புத்தி வாங்கக்கூடிய நான்கு கரணங்கள் ஐவகை பொருள் நான்கு கரணங்கள் குணங்கள் மூன்று ராஜ தமஸ் மூன்று குணங்களும் அப்புறம் செய்யக்கூடிய ஒன்றி பொருந்திருக்கின்றன இந்த பொருந்திருக்கிறதன் காரணமாக தத்துவம் தவிர மற்ற எல்லாரும் அர்த்தம் ஒற்றுமை ரெண்டு பேரை தவிர எல்லாரையும் மயங்க கொடுக்குது திகைப்ப மயங்க செய்கிறது கலங்க செய்கிறது கலக்கப்படுத்தி இருப்பவனே ஜீவன் முத்து என்று தெளிவுன்னு சொல்லலாம் படித்தேன் அந்த பஞ்சபிராந்தி இதெல்லாம் ஞானியையும் ஈஸ்வரனையும் தவிர மற்ற எல்லாருக்கும் நல்லப்படுது அதெல்லாம் யாரும் யாரும் தப்ப முடியாது பண்டிதர்கள் வித்வான்கள் அரசியல்வாதிகள் அல்லது மற்ற கர்மகாண்டிகள் பக்தி கால்திகள் தப்ப முடியாது அவ்வளோதான் ாங்கிறாங்க அப்படிப்பட்ட பொய்யிரல் இருக்கே இருக்க பொய்யான இருக்கிறாங்க வாசமான பொய்யிரல் அகல ஞான பொற்கதிர் விரித்த புத்தேள் ஞான கதிர்கள் சூரியன் உஷ்ணக்கதிர இங்கே அறிவுளக்க தத்துவ ஞான கதிர்கள் இது ஞான கதிர் அந்த கதையில வீசிக்கொண்டிருக்கிற புத்தியர் கடவுள் யாரு கை வளராளி செங்கற் கண்ணன் கையில சுதம் சொல்லக்கூடிய சக்கர சுழந்து கொண்டிருக்கிறது ஆடியை உடையவர் மட்டும் எல்லாம் கதை கத்தியெல்லாம் சேர்த்துக் கொண்டிருந்தேன் செங்கட் செம்மையான கண்கள் சிவந்த கண்கள் அது கருணை கண்கள் அதனால தான் பேரை கண்ணன் பேர் கண்ணை உடையவன் கருணை கண்ணை உடையவன் தாமரை போன்ற கண்ணை உடையவன் என்று அர்த்தம் கண்ணனை அப்படிப்பட்ட கண்ணபுரன் ஆகிய பரமேஸ்வரனின் காரணபிரமத்தை கருத்துள் வைப்போம் இப்போ உள்ளத்தில் வைத்து தியானம் செய்வோமாக காயத்தினால வணங்குவோமாக திரிகரணத்தினால வழிபாடு செய்வோம் உலகெல்லாம் உலகம் யாவையும் தாமுல வாக்கலும் நிலைப்பருத்தலும் நீக்கலும் நீங்களா அலையிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அண்ணவர்க்கே தரன் நாங்களே அங்கே வந்து ராமரை சொல்லலை விஷ்ணுவையும் சொல்லலை கிருஷ்ணனையும் சொல்லல சிவனையும் சொல்லலை நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுட யார் அவர் தலைவர் எங்களுக்கு அல்லவருக்கே சரணாங்க உருவக்களை அருகே சொல்கிறார் தாழை உணங்கு தாழை சொல்றாங்க அதெல்லாம் காரியபுரமங்களும் வருங்க காலப்புறம் வரும் ஆனால் அதுக்கெல்லாம் விளக்கம் சொல்கிறதுக்கு ஆள் இல்லை மறுத்துவதற்கு ஆள் ஆள் இருக்கு அப்படி இருக்கு இனி நூல் ஆரம்பம் சீரார்த்த தரிசனத்தை அருள் செய்ய பெறாரும் தேவசீக நாய் பெருமானி வந்தவரோ சீரம் பரமார்த்த இந்த சாஸ்திரத்துக்கு பகவத்கீதைக்கு பரமார்த்தத்தை பேர் வச்சிருக்காங்க பரமார்த்தன உண்மை பொருளை நம்ம காட்டுகிறார் என்று அர்த்தம் சிறப்பு பொருந்திய பரமார்த்த தரிசனத்தை அருள் செய்ய அவர் திருவை செய்ய வாக்கியங்களாக கூற சீராரும் பரமார்த்த தரிசனத்தை அருள் செய்ய பேராரும் தேசிகனாய் பெருமானே வந்தவர்கள் பெருமை பொருந்திய ஞானாச்சாரியனாய் தேசிகன் அதாவது ஞான குருவாக அஞ்ஞானத்தை போக்குற குருவாக பெருமானே பெருமை பொருந்திய அந்த மகாவிஷ்ணுவே வந்தவரு கண்ணபுரானாக வந்தவரோ வந்தவர் இவரே என்று அர்த்தம் சீராரும் பரமார்த்த தரிசனத்தை அருள் செய்ய பேராரும் தேசிகனாய் பெருமானே வந்தவரும் அப்படிப்பட்ட பெருமான்தான் இவர் என்று அப்படி அர்த்தம் பண்ணுறது அந்த குழந்தை தொட்டிலில் போட்டு ஆற்று மாதிரி பாவனை பண்ணி இவரே அவரே தான் இவர் என்று அந்த அம்மா சொல்கிற மாதிரி இந்த பாட்டில் அமைச்சிருக்காங்க இப்படி இந்த உள்ள ஆரம்பம் தேரி சாரதி கேத ஏனர்க்கு மஞானம் அனைத்து முறை செய்தவாரோ இப்படிப்பட்ட உலக மக்களுக்கு திராபர்கள் அந்தத்தில் கழிவத்திலே நடக்கூடிய கெடுதலான காரியங்களை விடுபட மேன் மக்களுக்காக சொல்லப்பட்டது கீழ் மக்களுக்கு இல்லையானா அவளுக்கு தெரியாது கீழ்மக்களுக்கு இதெல்லாம் புரியாது தெரியாது தேவையும் இல்லை அவங்களுக்கு வாங்கும் சக்தி இல்லை அவங்களுக்கு அதை மேன் மக்களுக்காக அர்த்தம் ஆனால் மேன்மக்களுக்காக சொல்லப்பட்டது அதை பிற்காலத்தில் அத்வைதரமாக துவேதபரமாகவோ இஷ்டாத்வைதபரமாக அர்த்தம் பண்ணியிருக்காங்க அநேகம் பேர் பண்ணியிருக்காங்க அது ஒரு சாஸ்திரத்துக்கு பல பேர் பல பண்ணுற பழக்கம்தான் திருக்குறள் எத்தனை பேர் பண்ணியிருக்காங்க பிரம்மசூத்திரி எத்தனை பேர் பண்ணியிருக்காங்க பல விதமாங்க திருத்தேரு சாரதியாக அந்த தேர் திரு மிக சிறப்புடையது என்ற அர்த்தம் அக்கிபகம்லாம் கொடுக்கப்பட்டது காண்டகவனத்தில் அந்த அக்னி பகவானுக்கு மந்தம் தட்டி போச்சான் அவர் ராஜன் எல்லாம் நிறைய நெய் ஊற்றி ஊற்றி ஆகுதி பண்ணிட்டானான் அதனால் அக்னி பகவான் மந்தம் போய் மாட்டிச்சான் மந்தத்தை போக்கிறதுக்காக எனக்கு உணவு வேணும்னு கேட்டார் மூலிகைகள் வேணும் அதை காட்டு எரிக்கணும் எனக்கு அது காட்டு எரிக்கப்பட்டது அதில் பாம்புகள் அது இது எல்லாம் செத்து போச்சு அக்னி பகவான் மந்தமெல்லாம் போயிடுச்சான் அதில் ஒரு பாம்புதான் தப்பிச்சுட்டு போய் அங்கே சரணாகதி கர்ணங்கிட்டு சரணாக அடைஞ்சிது பாம்புதான் கடைசியில் சேர்த்தது எல்லா பாம்புகளையும் எல்லா ஜீவர்களையும் உள்ளே போட்டு போச்சு சந்தோஷப்பட்டு அக்னி பகவான் தேர் அந்த தேர் யாராலும் அழிக்க முடியாது உலகத்திலேயே அதுக்கு நிகர் அதுதான் அப்படிப்பட்ட தேர் தேரை கொடுத்ததுனால திருத்தேர்னு மிகச்சிறப்பான தேர் அது சமானம் அதேதான் திருத்தேரின் சாரதியிருந்தார் அந்த உண்மை இழுச்ச உண்மை சாரதிய தொழில் அதாவது வண்டி ஓட்டுற வேலை மட்டமான வேலை தான் என்று அன்றைக்கே சொல்லப்பட்டிருக்க அது எப்படினு சொன்னால் பதினாலாம் யுத்தம் அதில் கர்ணனுக்கு ஒரு ஆசை சல்லியன் ஓட்டினாக்கா நம்ம ஜெயிக்கலாம்னு ஒரு ஆசை ஏற்பட்டுருக்கு அதாவது துரியதன்கிட்ட சல்லியன்கிட்ட நீங்கள் ஓட்ட செய்யுங்கன்னா சல்லியனா வயசில் மூத்தவன் யுத்தத்தில் வந்தவன் கதையுத்தத்தில் அப்போம்மனுக்கு சமான் அவன் அப்படிப்பட்டவன் அவனை போய் கீழான சாலை தொழில் செய்யணும் ஒத்துக்குவான ஒத்துக்க மாட்டேன் திடீரெனுக்கு சொன்ன சொல்லியாச்சு நீ சல்லியன்னு ஏற்பாடு பண்ண நான் ஜெயிச்சுறேன் இவனுக்கு பெரிய ஆசை வந்துடுச்சு அது போய் சொன்னார் திடீர் சொன்னான் என் மாமா ஏன்னா அவன் மாத்திரையுடைய அண்ணன் இந்த பாண்டியனுடைய ரெண்டாவது பொண்டாட்டிய அண்ணன் அந்த பக்கம் சேரவேண்டை வஞ்சனா இந்த பக்கம் சேர்த்துக்கிட்டேன் சோடி பிடிச்சிக்கிட்டு ஏமாத்திட்டேன் பேர் தருமர் தர்மசாலை அன்னசாலையும் போட்டுக்கிட்டான் பேர் ஏமாத்திக்கிட்டான் அப்படி அதனால போய் சொன்னான் சொன்னவனு கடுப்பாக வந்துருச்சவன் ஏன்னா நான் சத்திரியன் எப்பேற்பட்ட இதனுக்கெல்லாம் ஒரு நாள் சண்டை போட்டு அவனு எழுதி போய் நானும் எழுதி போய் சமானவன் என்ன போய் தேர்வெட்டு வைக்கிறியே அப்படின்னா அவன் கெஞ்சனா பக்கம் போகிறதுக்குவாங்க என்ன பண்றது கர்ணனுக்கு செய்யணுமே அப்படின்னா நம்ம ஜெயிக்கிறோமல்லவா அப்படின்னா சரி நாமளும் சேர்ந்துட்டோம் ஜெயிச்சா நமக்கும் பெருமை தானே சரிறப்பா அப்படின்னா அப்ப இழிவான தொழில் காட்டாதே அங்க அந்த சாரதொழில் இழிவான தொழில் வண்டி ஓட்டுறது டிரைவர் இழிவான தொழில் இழிவான இருக்காரு அவரு சாரதியா சேர்ந்திருந்தும் அப்படின்னா இழிச்சிருப்ப பொம்மை பொம்மை வந்து இழிவானது திருத்தேரி சாரதியாய் சேர்ந்திருந்தும் கீதையினால் அர்ஜுனனுக்கு மெஞ்ஞானம் அனைத்து உரைத்தவரும் அப்படி கூட அர்ஜுனனுக்கு மேல்நிலையை உக்காந்துருக்கு அவனுக்கு மெஞ்ஞானம் அனைத்தும் மெஞ்ஞானத்துக்காக அப்படின்னு அர்த்தம் பண்ணணும் ஐந்தாம் வேற்றுமை பூ ஆக போட்டு நல்லா குடற் பொருள் அர்த்தம் ஞானம் உண்டாது பொருட்டு அனைத்தும் உரைத்தவர்கள் அனைத்து என்ன கர்மம் பக்தி ஞானம் மூன்றின்னு சொன்னவர்கள் தான் கர்மம் செய்து இவ்வுலக வாழ்க்கை மேலுலக வாழ்க்கை கர்மம் செய்யணும் கர்மத்தினாலே வந்த பொருளை அனுபவித்துக் கொண்டு ஈஸ்வர்பணமாக பக்தி செய்யணும் பக்தி செஞ்ச பிறகு பகவான் அனுக்கருகத்தினால ஞானம் அடையணும் என்று கிரமம் இதுதான் இந்து மதத்துடைய வேதத்தினுடைய தாற்பம் அந்த கர்மம் பக்தி ஞானம் இது பகவத்கீதையில் மூணு காண்டம் பதினெட்டு அத்தியாயங்கள்ல ஆறு ஆறு காண்டம் கர்ம பக்தி ஞானம் பிரிச்சிருக்காக கர்மபக்தி ஞானம் ஆகிய எல்லாவற்றையும் ஒருவரும் ஒருபொழுதும் இருவகை வினை சேதம் இல்லையா பகவான் கேதையில் அருமையில் அற ஆவான் வினையோடு பொருவர்களோடு வினை பொய்ய பாவிப்பனர் வினையறுப்பான் பொய்யை பாவிப்பானவர் ஒரு மனுஷனும் சும்மா இருக்க முடியாது கர்மம் செஞ்சுதான் இருப்பான் அது இந்த காலத்து நேராக அர்த்தமரம் இருக்காங்க கா பார்த்தா கரும்தான் கேட்ட கர்மமான அப்படியே அர்த்த மரங்க அப்படிங்கிறாங்க அப்படி பவா பெரிய உரையில அப்படி எழுதுற அவர் எழுதுகாரு புண்ணிய பாவத்துக்கு ஏதான கர்மம் தான் கர்மம்னு பேரு கர்மம் பந்து ஜனம் சேதம் பாயம் தீர்த்து அமர் செய்ய சொன்னோம் இந்த கதாச்சாரத்தில் மூன்றாவது பாட்டு அர்ஜுனானவன் தன்னுடைய சாரதி யாக இருக்கின்ற கண்ணபுராணை மூன்று ரெண்டு கேட்டார் அவர் திருத்தேரு சாரதியாக இருந்தும் கூட கீதை நகர் விஞ்ஞானம் உலக்கி செய்தார் அப்படி செய்யும்போது இந்த சாஸ்திரத்தில் கேள்வி பதிலாக தான் வரும் அதில் அர்ஜுனானவன் தன் சுற்றத்தார்கள் பங்காளிகள் இவங்களாக சாகராண்கள் இறக்கப்பட்டார் ஆனால் இறக்கப்படுறதுன்னா முன்னாலே பட்டுக்கணும் யுத்தத்துக்கு வராது முதல்ல அந்த விவேகம் இல்லை இதுதான் ஜீவர்களுடைய சுபாகம் அப்படித்தான் சிந்தனை பண்ணி செய்யாத காரணத்தினாலே பிறகு செய்கிறதுக்கே அது குற்றமாக முடியும் அதுபோல அர்ஜுனன் செய்வது குற்றம் தான் அவர் ஏன் இப்படி நீ யுத்தம் செய்யாமல் இருக்கிறான் கேட்டது தான் சொல்றார் செஞ்சமதிர் பந்து ஜனம் சேதவனர் என்றும் இறங்கினார் இந்த புனிதமான போர்தான் தர்மியுத்தன் சொல்லப்படும் ஆனாலும் இந்த பந்து ஜனங்களுக்கெல்லாம் மரணம் வருமல்லவா அஞ்சினவன் அப்படி பயப்பட்டவன் பயம் தீர்த்தே அவருடைய பயத்தை போக்கி அமர் செய்ய சொன்னான் கணபரானோ இவர் என்று அந்த அம்மா சொட்டில போட்டு ஆடுது ஆகவே அப்படி சொன்ன பிறகு அடுத்த சொல்றார் சுற்றமாறு சோகமென சொல்லினை சற்றறிந்தவன் போல் கட்டோர்த பேராதனார் கலங்கார்கனபரான் கேக்கிறார் நீ யுத்தம் செய்யாத காரணம் சுற்ற மறியில் சோகம் வேணா அவரெல்லாம் ஆசமடைந்தால் அதனாலே துக்கம் அல்லவா என்று சொன்னாய் அது சற்று அறிந்தவன் போல் சொல்லினேன் ஏதோ கொஞ்சம் வேதாந்த சாத்திரம் படித்தது போல காட்டிக்கொண்டாய் ஆனால் கட்டுணர்ந்த பேர் அதனார் கலங்காருகான் என்றவர் உண்மையில அஜய் சாஸ்திரம் உணர்ந்தவர்கள் கடமையை செய்யும் போது கலங்க மாட்டார்கள் நீ கலங்குகிறாயே என்று சொல்லும் போது அதுக்கு அடுத்த பாடலே சொல்ற கலங்காரோவீர்தும் இருக்கும் என இப்போ வேதாந்தாஸ்திரம் படித்தவங்க கலங்க மாட்டார்களா மனமடைந்தாலும் கலங்க மாட்டாங்களா இறப்பு வரில் கலங்காரோ கற்று இருந்த பேரா இருக்கட்டும் அவர் கழகம் வராதா என்று கேட்டா கலங்கமாட்டான்னு அப்படி என்றால் மலங்காமல் நான் இருக்கும் வகை குறையும் என வேணாவேன் நானும் அந்த கலங்கார நிலை பெறும்படி தாங்கள் அருள் செய்ய வேண்டும் என்று இந்த பாடலில் அடுத்த பாட்ட சொல்றார்ும் இப்போதுதான் ரீதிய ஆரம்பிக்கிறார் அர்ஜுனன் ஆகிய நீயும் கண்ணவரான நானும் பூவி மேல் இந்த யுத்தகலத்திலே இருக்கார்களே நிருபர்கள் ராஜாக்கள் அனைவர்களும் மெயுணர்வால் தத்துவ ஞானத்தினாலே ஆயுங்கால் விசாரிக்கும் இடத்து பிறந்தே இறப்பது யாருக்கும் இல்லை யாருமே பிறக்கிறது இல்லை இறக்கிறது இல்லை என்று சொன்ன கணபராணோயவர் என்று அந்த அம்மா தொட்டில் போட்டாட்டது ஆக ஒருவரும் பிறக்கிறது இல்லை இறக்கிறது இல்லை என்ற கோட்பாடு வேற சொல்லப்பட்டிருக்கு அது எப்படி என்பதை இன்னும் போக போக விளக்கங்களுக்கு கிடைக்கும் அடுத்த பாட்ட சொல்லும் பிறந்து இங்கு இவ் உலகத்தின் கண்ணே எவர்க்கும் எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும் கூட பிறந்து இறப்பது இல்லை என்று சொன்னீர்கள் ஆனால் இவ்வுலகில் நீங்கு பவம் கண்முன்னாலே இறக்கறதும்ந்தே விரதம் இல்லாமல் நீங்கள் அதற்கு சொல்ல வேண்டும் என அர்ஜுனன் கேட்க அடுத்த பாட்ட சொல்ல உடற்க போரி நித்தியமாகிய நின்ஸ்வரூபம் என்ற ஒரு உலகத்தின் கண்ணே பிறக்கிறது இறக்கிறது என்று சொன்னால் எடுத்த உடற்க கர்மத்துக்கு ஈடாக உண்டான சரீரத்துக்கு தர்மம் அடுத்த பொறி இதோ தர்மம் ஆகும் ஆனால் இந்த சரீரத்துக்குள்ளே இருக்கிற நித்தியமாக ஆன்மா இருக்கிறது அந்த ஆன்மாதான் நின்ஸ்வரூபம் அதுதான் பிறப்புறதில்லை இருக்கிறது நான் சொன்னேன் ஆக சரீரம் கர்மானுசாரமாக பிறக்கும் இறக்கும் அது இங்கே ஆத்மா இல்லை இதற்குள்ளே ஒரு ஆத்மா இருக்கிறது அந்த ஆத்மாவைத்தான் நித்தியமாக ஆத்மான்னு சொல்லப்படும் அது பிறக்கிறது இல்லை இறக்கிறது இல்லை பிறந்ததுண்டானோ பிறகுதான் உண்டான் பிறந்ததே இல்லை என்னும் பிரமமாவது உண்டானே அப்படின்னா இப்ப பிறந்தது இருந்தாலவா பிறக்கிறது பிறந்திரமும் சொல்லக்கூடாது நானா இருக்கிறேன் என்று சொல்றார் அப்ப அடுத்த சிசியன் கேக்குறான் உங்களை பத்தி தெரியுமே இந்த ஊருக்காரது ஜாதிக்காரன் இப்படிப்பட்டவன் பிறந்த தேதியெல்லாம் எங்களுக்கு தெரியுமே எல்லாருக்குமே நீங்களும் ஒரு களுக்கு போறீங்கன்னு கேட்டதுக்கு நான் சொல்றேன் பிறந்தது நான் என்ற பிரமன் நானே பிறந்ததும் இறந்ததற்ற பிரத சரீரமே வெளியே அது ஆத்மா இல்லை நான் பிறந்த இறக்காத ஆத்மா அதான் பிரம்மம் ஆகவே தோல் சீரத்திற்கு பிறப்பு இறப்பு ஒன்றே ஒழிய அதில் இருந்து இயக்கக்கூடிய ஆத்மா இல்லை என்பதே கேள்வித்திலே வித்யானத்தில் சொல்ற கட்சியில் அதேதான் இங்கேயும் பிறக்கிறது இறக்கிறது கர்மானுசாரமாக உண்டான இந்த சரீரத்துக்கு எவ்வளவு ஆத்மா கிடையாது அப்படி தர்வம் அதுதான் நித்தியமாகிய ஆன்மா தீன் சுரூபம் சுரபம் என்று சொன்ன கண்ணபரான் பலத்த பாடல சொல்ற அங்க மோயிருந்தியம் நான் அன்றி வேரனை காணேன் இங்கு யான் எனக்குறிய போகலமேனிய சொன்னு அன்னிம ஆத்மா இருக்கிறது என்று அப்படி ஒண்ணு காணுமே அங்கம் சரீரம் தெரிகிறது உயிர் பிராணம் தெரிகிறது இந்திரியங்கள் கர்மேந்திர ஞானேந்திரங்கள் தெரிகின்றன அன்றி அதை அல்லாமல் வேவரிய காணேன் இதற்கு அன்னிமோ ஒரு ஆத்மா தெரியவில்லையே அப்படி ஒரு கால் இருக்குமே ஆனால் இங்கு இது பிரத்யேகமாக இந்த இடத்திலே யுத்த காலத்திலே யான் வேறு உண்டில் சிறத்துக்கு அன்னியமாக வேறு இதாக எனக்கு அறிய புகழும் நான் நன்றாக தெரிந்து கொள்ளும்படி தாங்கள் இருபதை செய்து சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம் யாருக்கு அடுத்த சொல்லலாம் இந்தியல்லால் வேறியே என்ற பைய நீ படானும் நீரோ மெய் உயிர் இந்திரியங்கள் சரீரம் பிராணம் இந்திரியங்கள் என்று சொல்லக்கூடிய அல்லால் வேறறியேன் என்ற அர்ஜுனனை பார்த்து பைய ஏ அறிவிலே சிறியவனே அவையால் அறியப்படானும் நீ இவையெல்லாம் ஜடம் இதனாலே ஆத்மா அறிய முடியாது ஆத்மா எல்லாவற்றையும் இந்த ஜடபதார்த்தங்கள் ஆத்மா அறிய முடியாது அது மனதுக்கு கெட்டான்னு சொல்லப்படு மனோவாச்சாம் ஓச்சராயின என்று அச்சம் வந்தவரும் என்று சொன்னார் அறியப்படானோ நீ என்று சொன்ன உடனே அர்ஜன் பாட்டில் தேகம் வேறாகிலை சேர்ந்தே தினவே சுகமே விளை கருமா தொலை தேகம் வேறாகில் சரீரம் வேறு நீங்கள் சொல்வதா இருந்தால் சேர்ந்தது ஏது எனவே உலகத்தின் கண்ணே ஆத்மாவுக்கு சம்மந்தி எப்படி ஏற்பட்டது என்று கேட்டான் பதில் சொல்ற சோகமே விளை கரும தொடர்ச்சியினால் என்ற ஒரு துக்கத்தை கொடுக்கக்கூடிய கர்மங்கள் இருக்கின்றனவே அவருடைய தொடர்ச்சி தான் காரணம் இந்த சோழச உண்டாகிறதுக்கு என்று சொன்ன கண்ணபரான் என்று சொன்னார் அப்போது இன்னும் தங்கை வருதையும் நடத்தப்போரில் தேகமேடாம செயல் வருமாறுவேகமா தேகமெடா முன் கர்ம செயல் வருமாறு ஏதெனவே சரீரம் எழுக்காது முதல்ல கர்மம் எப்படி உண்டாகும் அல்லது கர்மம் இந்தியா தேகம் இந்தியா என்ற ஒரு கேள்வி கோழி முந்தியா முட்ட முந்தியா வித்து முந்தியா மரம் வந்தியா என்றெல்லாம் கேட்பார்கள் அப்போ இந்த கேள்விக்கு பதில் இது முந்தின்னு சொல்ல முடியாது அப்போ அவர் சொல்றார் ஏகமா மரம் வைத்தும் என உரைபார் என்ற ஒரு ஒன்னார் ஒன்று சமம் அர்த்தம் மரம் நீ முதல் வைத்துக் விதை அதில் அடங்கியிருக்கிறது விதை என்று வைத்துக் கொண்டால் மரம் அதில் அடங்கியிருக்க